வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா செல்வத்தை வைத்து சென்ற தகப்பனை விட தொழில் கற்பித்து சென்ற தகப்பனே தன் குழந்தைகளுக்கு அதிக பாதுகாப்பு அழித்தவனாகிறான் ஆம் செல்வத்தை வைத்து சென்ற தகப்பனை விட தொழில் கற்பித்து சென்ற தகப்பனே தன் குழந்தைகளுக்கு அதிக பாதுகாப்பு அளித்தவனாகிறான் என்கிறார் மீட்சே நன்றி வணக்கம்